பாடம் ஐம்பத்தி ஐந்து ஒரு நகரவாசி கிராமவாசியிடம் விடை மறித்து வியாபாரம் செய்வதற்கு கூடாத மேலும் தன் சகோதரன் பேசிய வியாபாரத்தில் தான் வியாபாரம் பேசுவதும் அவர் பேசிய பெண்ணை தான் புகுந்து பின் பேசுவதும் கூடாத ஆனால் அவன் அனுமதி தந்தால் அல்லது அதை விட்டுவிட்டால் குற்றமில்லை